அல்லாவுடைய நல்லே நானும் நீங்களும் அல்லாவுடைய அருளின் காரணமாக துல் ஷித்ஜா எனப்படக்கூடிய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் துல்சிஜா எனப்படக்கூடிய இந்த மாதம் இஸ்லாமிய கலண்டரினுடைய கடைசி மாதம் அஷ்முருல் ஹுரோம் என்று அல்லாஹு குர்ஆனிலே நான்கு மாதங்களை பற்றி சொல்லுகிறான் அந்த நான்கு மாதங்களும் புனிதமான மாதங்கள் மகத்துவத்துக்குரிய மாதங்கள் யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள் அந்த வகையிலே நாம் துல் எனப்படக்கூடிய மாதம் துல் எனப்படக்கூடிய மாதம் நாம் இருக்கின்ற மாதம் அதேபோல் முஹர்ரம் மாதம் ரஜப் மாதம் இந்த நான்கு மாதங்களும் அஷ்பூருல் ஹுரூன் புனிதமான நான்கு மாதங்கள் என்று சொல்லப்படுகின்றன அப்படிப்பட்ட இந்த புனிதமான மாதங்களில் ஒன்றாகிய துல்ஹித்ஜா மாதத்திலேதான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே இன்னும் ஒரு சில நாட்களிலே முஸ்லீம்களுடைய சர்வதேச மாநாடு ஹஜ்ஜி மக்கமா நகரிலே ஒன்று கூடுவதற்கான ஏற்பாடுகள் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாட்டின் உலகத்தின் பல பாகங்களிலிருந்தும் அந்த மாநாட்டுக்காக அல்லாவுடைய மாநாட்டுக்காக ஹஜ்ஜாஜிகள் ஒன்று கூடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் சுமார் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் அல்லாவுடைய கட்டளை ஏற்று மக்களுக்கு மத்தியிலே ஹஜ்ஜி செய்யும்படி மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் அந்த அழைப்பு அன்று முதல் இன்று வரை செறிமடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையிலேதான் ஹிக்காக வேண்டி மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு விடுப்பீர்களாக என்று இப்ராஹிம் அலி அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டளையை இன்றும் முஸ்லீம்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் முக்கியமான ஒரு கடமையாகிய ஹஜ்ஜுடைய கடமை இந்த மாதத்தில்தான் நிறைவேற்றப்பட இருக்கிறது அதே இந்த துல்ஹா மாதத்தின் முதல் பத்து நாட்களும் வெகு விமர்சையான நாட்கள் ஒன்று முதல் பத்து வரை உள்ள நாட்கள் ஒன்பதாவது நாளை எடுத்துக்கொண்டால் அதிலேதான் எனப்படுகின்ற ஹஜ்ஜாஜிகள் எல்லோரும் அரபாவிலே கூடுகின்ற அந்த மகத்துவமிக்க நாள் வர இருக்கிறது அதே போன்று பத்தாவது நாங்கள் எல்லோரும் ஐந்து பெருநாளை இன்ஷா அப்பா கொண்டாட அதற்கு பிறகு வரக்கூடிய பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய அந்த மூன்று நாட்களையும் ஐயா முத்த ஸ்ரீஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது குர்பான் கொடுப்பதற்கு எப்படி பத்தாவது நாளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய நான்கு நாட்களிலும் குர்பான் நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அந்த நாட்களிலெல்லாம் நோன்பு பிடிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே மொத்தமாக சொல்ல போனால் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துல் ஹிஜா எனப்படக்கூடிய இந்த புனிதமான மாதம் மொத்தமாக பதிமூன்று நாட்களை கொண்ட அந்த முதல் பகுதியிலே சிறப்புமிக்க ஒரு மாதமாக இருக்கிறது நாம் எல்லோரும் அந்த மாதத்தின் முதல் பகுதியை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த சந்தர்ப்பத்திலே துல் ஹிஜா மாதத்தின் முதல் பத்து நாட்களை பற்றி எங்களுடைய என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே அஸ்வத்து நாட்களின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்து சொல்லுகின்றான் அந்த பத்து நாட்கள் எவை என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை அல்லாஹு தாலா எந்த ஒரு விஷயத்தில் சத்தியம் பண்ணினாலும் வல் கமர் சந்திரன் மீது சத்தியமாக சூரியனின் மீது சத்தியமாக வானத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே ஏன் சத்தியம் செய்கின்றான் என்றால் நாங்கள் அல்லாவுடைய அந்த படைப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும் அதற்குள் இருக்கின்ற மகத்துவங்களை ஆராய வேண்டும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் அல்லாஹுதாலா சத்தியம் செய்கின்றான் அந்த வகையிலே இந்த துல்ஹிஜா மாதத்தின் முதல் பத்து நாட்களின் மீது அவன் சத்தியம் செய்வதாக நாங்கள் சொல்ல முடியும் தபரி போன்ற குரானுக்கு விளக்கம் சொல்லுகின்ற இமாம்கள் இந்த பத்து நாட்கள் என்று குரான் சொல்லுவது சத்தியம் செய்து அல்லாஹு தாலா சொல்லுவது இந்த துர்ஷித்யா மாதத்தின் முதல் பத்து நாட்கள் என்ற கருத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அல்லாஹு தாலா சத்தியம் சொன்ன சத்தியம் செய்த முதல் பத்து நாட்களிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் இந்த முதல் பத்து நாட்களிலும் நீங்கள் அதிகமாக அல்ஹமதுல என்று வரக்கூடிய அதிகமாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள் முஸ்னத் அகமது எனப்படக்கூடிய ஹதீஸ் பிறந்தத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த நாட்களிலே குறிப்பாக இந்த 10 பத்து நாட்களிலும் ஒன்பது நாட்களிலும் நாங்கள் ஆணை ஓதுவது விக்ரி செய்வது சதப்பா கொடுப்பது உறவு ஜனங்களை சேர்ந்து நடப்பது நோன்பு பிடிப்பது போன்ற நட்காரியங்களிலே மற்ற காலங்களை விடவும் அதிகமாக நாங்கள் ஈடுபட வேண்டும் அப்படிப்பட்ட பாத்தியமான புனிதமான விசேஷமான மகத்துவமான பத்து நாட்களாக அவை இருக்கின்றன சகி புகாரி எனப்படக்கூடிய கிரந்தத்திலே ரசூத் செல்லும் செல்லம் அவர்கள் சொன்னதாக பதியப்பட்டிருக்கிறது ஒரு ஹதீசிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் மாமின் ஐயாமின் அல்ல அமல்பாஹி மின்ஹா இந்த பத்து நாட்கள் இருக்கின்றன மாவட்டத்தின் முதல் பத்து நாட்கள் இருக்கின்றன அவற்றிலே அமல் செய்வதானது ஏனைய நாட்களில் அமல் செய்வதை விடவும் அல்லாஹு தாளாவுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது வருஷத்தின் ஏனைய நாட்கள் இருக்கின்றன ஏனைய நாட்களை விடவும் இந்த துல்ஷித்யா மாதத்தின் முதல் பத்து நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமானவை என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யாரும் சொல்லலாம் ஒரு மனிதன் திகாதுக்கு போகிறார் அல்லாவுடைய பாதையிலே போராட்டத்துக்கு போகிறார் அவர் மரணித்து விடுகிறார் அவருக்கு கூட அந்த பாத்தியம் கிடைக்காதா என்று சொன்ன பொழுது இல்லை அவர்தான் சிரேஷ்டமானவர் அதற்கு அடுத்தால் போல் இந்த பத்து நாட்களிலே அமல் செய்யக்கூடிய மனிதனுக்கு நன்மை கிடைக்கும் என்ற கருத்தை அலி வசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த பத்து நாட்களிலும் நாங்கள் அதிகமாக நன் அமல்களிலே ஈடுபடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே நேரம் காலங்களிலே பாவமான காரியங்களிலே ஈடுபடுவதை விடவும் இந்த காலப்பிரிவிலே இந்த முதல் பத்து நாட்களிலே பாவங்களில் ஈடுபடுவது என்பதே பாரதூரம் கூட அதிகம் என்பதையும் கவனத்தில் எனவே எந்த நேரமும் விக்ரி செய்வதற்கு பழகிக்கொள்வோம் பள்ளிவாயுக்கு வந்து முன்பின் சுனத்துக்களை தொழுவதற்கு பழகிக் கொள்வோம் ஆணை அதிகமாக ஓடுவதற்கு பழகிக்கொள்வோம் முடிந்த அளவு நாங்கள் இந்த காலப்பிரிவிலே நோன்பிருப்பதற்கு சதப்பாக்களிலே ஈடுபடுவதற்கு நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு நன்மைக்கான காரியங்களிலே ஈடுபடுவதற்கு அதிகமாக இந்த பத்து நாட்களிலும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இது ஒரு வளமான நாட்கள் ஒரு சிறந்த காலம் ஒரு பருவ இந்த பருவகாலத்தை நாங்கள் தவறு விட்டுவிடக்கூடாது அல்லாவுடைய நிலையார்களே இந்த மாதத்திலே இந்த பதிமூணு நாட்களிலே இடம்பெறுகின்ற மிக முக்கியமான அமல் தான் ஹஜ்ஜு இந்த ஹஜ்ஜி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை முழுக்க முழுக்கவும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது முழுக்கவும் இப்ராஹிம் அலிஇஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய தியாகங்களை அவருடைய கொள்கைகளை அவர்களுடைய கோட்பாடுகளை நாம் மனதிலே எடுத்து சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த ஹஜ்ஜிக் கடமை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் மக்கமான நகருக்கு சென்று பார்த்தால் அங்கு இருக்கின்ற எல்லா இடங்களிலும் ஹஜ்ஜுக்குரிய எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலி அவர்களும் அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலி அவர்கள் அல் ஜம்சம் கிணறாக இருக்கலாம் மகாமு இப்ராஹிமாக இருக்கலாம் சபா மருவாவாக இருக்கலாம் மினாவாக இருக்கலாம் அரபாவாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் நுழைப்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் பவாப் நடந்திருக்கிறது சை எனப்படக்கூடிய தொங்கோட்டம் நடந்திருக்கிறது எனவே இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இந்த காபத்துல்லாவை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் அந்த காபத்துல்லாவிலே இருக்கின்ற அசிங்கங்களை இல்லாமல் ஆக்குங்கள் அந்த காபத்துள்ளாவிலே வந்து சொல்லக்கூடிய மக்களுக்காக வேண்டிய தயார் செய்துவிட்டு நீங்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு விடுங்கள் அமீர் உலகின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலிருந்தும் அவர்கள் வாகனங்களிலே வருவார்கள் அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு என்று அல்லாஹு தாலா அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளை எடுகிறார் சுமார் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் அந்த கட்டளை அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களும் சேர்ந்து அந்த காபத்துவாவை நிர்மாணிக்கிறார்கள் கட்டுகிறார்கள் இது ஏற்பார் இப்ராஹிமும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் அந்த காபத்து நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுக் பொழுது ரப்பனா தகவ எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக இந்த அமல்களே என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் பாருங்கள் ஹத்திக்கோ உம்ராவுக்கோ யாராவது சென்றால் அங்கெல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்களுடைய அந்த கொள்கை அந்த வாழ்க்கை அந்த தியாகம் அந்த வழிபாடுகள் அதனை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹூ தாலா விரும்புகின்றோம் ஒவ்வொரு நாங்கள் இப்ராஹிம் அலை அவர்களுடைய பெயரை உச்சரிக்கிறோம் நீ எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தந்ததிகள் மீதும் செலவாக்கி சொன்னாயோ அதேபோன்று ரசூல்லி செல்லம் லாஹூ அலிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் சொலவாத்து சொல்வாயாக என்று நாங்கள் ஒவ்வொரு அத்த இந்தியாத்திலும் அந்த ஹலீதுல்லா அல்லாஹுடைய நண்பன் எனப்படக்கூடிய இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களே நாங்கள் ஞாபகம் ஒட்டுகிறோம் அவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கிரியைகளும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போது சவாஃப் செய்வதாக இருக்கலாம் சை செய்வதாக இருக்கலாம் அறுத்து பலியிடுவதாக இருக்கலாம் அறுத்து பலியிடுகின்ற இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுக்கு பதிலாகத்திலிருந்து இறக்கப்பட்ட ஆடு அறுக்கப்பட்டதை நாங்கள் அறிவோம் எனவே அதனை ஞாபகப்படுத்துவதற்காக அந்த அறுப்பு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுடைய நல்லே மிக முக்கியமாக இந்த ஹஜுடைய தாளப்பிரிவிலே நாங்கள் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது முக்கியமாக எங்களுடைய மனதிற்கு வரவேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய ஏகத்துவ கோட்பாடு அவர்கள் தன்னுடைய கொள்கைக்காக வேண்டி செய்த தியாகங்கள் அவர்கள் அல்லாஹ் தாலா வணங்கப்பட வேண்டும் உலகத்திலே அவனுக்கு சுருக்கு வைக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் மேற்கொண்ட அந்த முயற்சிகள் எங்களுடைய உள்ளத்திலே பசு போல் பதிய வேண்டும் அவற்றை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த மக்கள் இருந்தார்கள் அந்த ஈராக்கிலே இப்போது இருக்கின்ற ஈராக்கிலே அவர்களுடைய தகப்பனம் கூட சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நுமரோது எனப்படக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற சிலை வணங்கிகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அதாவது சிறுக்கு வேண்டாம் அல்லாஹு தாலா ஏகன் அவனை மாத்திரமே நாங்கள் வணங்க வேண்டும் என்று அவர்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தினுடைய முடிவு அவர்கள் நெருப்பு குண்டத்திலே எறியப்படுகிறார்கள் பாரு சகோதரர்களில் நாங்கள் யோசித்து பார்ப்போம் ஒரு மனிதன் இவ்வளவு தூரம் துன்புறுத்தப்படுகிறான் என்றால் தன்னுடைய தகப்பனை பகைத்துக் கொள்ள வேண்டி வந்தது தன்னுடைய தகப்பனுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் நெருப்பு கிடங்கிலே எறியப்படுகிறார்கள் நுமுதும் அவனுடைய பட்டாளங்களும் அவருக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுத்தும் கூட இப்ராஹிம் அலி அவர்கள் பயப்படாமல் அந்த கர்மத்திலே ஈடுபடுகிறார்கள் அதேபோன்று அவர்கள் சந்தர்ப்பத்திலும் கூட அல்லாஹு நீ எனக்கு அதாவது இணை வைக்க வேண்டாம் எதனையுமே இணை வைக்கக்கூடாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நோக்கி அல்லாஹு தாலா சொல்லுகிறான் எதனையுமே நபி அவர்களை நீங்கள் இணையாக்க வேண்டாம் எனது இந்த வீடு இருக்கிறதே இந்த காபத்துவா இருக்கிறதாம் தவாப்பு செய்கிறார்களோ யாரெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ யாரெல்லாம் ரொக்கு செய்கிறார்களோ யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் ஏனென்றால் அங்கு அல்லாஹ் அல்லாத வேற தெய்வங்கள் வணங்கப்பட்டுக் கொண்டிருந்தன எனவே அல்லாஹு சொல்லுகின்றான் காபத்துவா என்பது ஏக தெய்வ வணக்கத்திற்காக ாக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம் என்பதனால் நபியை நீங்கள் அதனை சுத்தப்படுத்துங்கள் மத்தியிலே இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் அழைப்பு விடுங்கள் ஹஜ்ஜிக்கு வரும்படினின் குஜின் அமீர் அவர்கள் ஒவ்வொரு மூளை முடுக்குகளில் இருந்தும் சந்த அவர்கள் உங்களிடத்திலே ஹஜ்ஜிக்காக வருவார்கள் என்று அல்லாஹு தாலா அங்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லுகிறார் எனவே அன்பார்ந்த அல்லாவுடைய நல்லடியார்களே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த அவர்கள் ஒரு சிறந்த கணவனாக இருந்தார்கள் சிறந்த ஒரு தகப்பனாக இருந்தார்கள் தன்னுடைய மகனை ஈமானிய அடிப்படையில் வளர்த்தெடுத்திருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் அந்த இஸ்மாயில் அலி அவர்களிடத்திலே வந்து மகனே உங்களை நான் அறுத்து பழியிட கனவு கண்டேன் என்று சொன்ன பொழுது உங்களுக்கு என்ன கட்டளை வருகிறதோ அந்த கட்டளையை அப்படியே நடைமுறைப்படுத்துங்கள் என்று இஸ்மாயில் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள் எந்தளவு தூரம் ஒரு மகன் இஸ்லாமிய உணர்வு கொடுக்கப்பட்டவராக ஈமானிய ஜோதி கொடுக்கப்பட்டவராக நல்ல முறையிலே தர்பேர்த்து கொடுத்து வளர்க்கப்பட்டவராக இருந்திருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள் அப்படியான ஒரு நிலைக்கு ஒரு மகன் வருகிறார் என்றால் அந்த தாயின் தகப்பனும் அந்த பிள்ளைகளை எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒழுக்கமாக ஈமான் உடைய வெளித்தத்தை கொடுத்து உருவாக்கி இருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் எனவே ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹஜ்ஜுடைய மாமன் வந்துவிட்டால் ஹஜ்ஜுக்கு போகின்றவர்கள் போகிறார்கள் ஆனால் ஊர்களிலே இருப்பவர்களுக்கு நிறைய படிப்பிலை இருக்கிறது அங்கு ஏகத்துவம் என்ற கொள்கை இருக்கிறது அதற்காக நடத்தப்பட்ட அந்த போராட்டம் இருக்கிறது அதே போன்று குடும்பத்துக்கான முன்மாதிரி இருக்கிறது ஹாஜர் அலி அவர்கள் அவர்களை நோக்கி இப்ராஹிம் அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு கட்டளை வந்திருக்கிறது உங்கள் இரண்டு பேரையும் இந்த இடத்திலே விட்டுவிட்டு போகும்படி கட்டளை வந்திருக்கிறது என்று அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லா எந்த விதமான வசதிகளும் எந்த விதமான வளமும் இல்லாத ஒரு பூமியிலேதான் எனது குடும்பத்தை நான் விட்டுவிட்டு போகின்றேன் என்று அல்லாவின் மீது தவக்குள் வைத்தவர்களாக சொல்லுகிறார்கள் ஆஜர் நாயை கேட்கிறார்கள் தன்னுடைய கடவுளிடத்திலே நீங்கள் போகின்றீர்களே இது அல்லாவுடைய கட்டளையா என்று கேட்கிறார்கள் அதற்கு ஆண் என்று சொன்ன பொழுது இருந்தால் எங்களை அல்லாஹு தாலா கைவிட்டு விட அவன் பொருத்தமானவனாக இருப்பான் என்று அந்த மனைவி சொல்லுகின்ற வரலாற்றை நாங்கள் இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும் ஒரு சாலிகான மனைவி ஒரு அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனைவி அல்லாஹு தாலாவுடைய சொல்லுக்கு முன்னுரிமை வழங்குகின்ற ஒரு மனைவி அப்படிப்பட்ட ஒரு மனைவியை இப்ராஹிம் அலி அவர்கள் பெற்றிருந்தார் அவர்களுக்கு முதுமையான கட்டத்தில் தான் இஸ்மாயில் அலி அவர்கள் கிடைக்கிறார்கள் அப்படியாக இருந்தும் கூட அந்த பிள்ளையை பக்குவமாக தீனுடைய அடிப்படையிலே வளர்த்திருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு சிறந்த சான்றாக இருக்கிறது எனவே அஜுடைய காலத்திலே நானும் நீங்களும் யோசிப்போம் எங்களுடைய ஈமான் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய ஈமானுக்கு நிகராக இருக்கிறதா நாங்கள் ஒவ்வொரு முறையும் அசை கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே வந்த அபிக்கும் இப்ராஹிம் மில்லத்த அபிக்கும் இப்ராஹிம் எங்களுடைய தகப்பன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் எங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்தவர்களே அவர்கள் தான் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும்படி தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லுகின்றார் அவர்களுடைய மார்க்கம் தூய்மையானது அந்த மார்க்கத்தை பின்பற்றும்படிதான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும்படிதான் அல்லாஹு தாலா குரானிலே கட்டளையிடுகின்றார் அல்லாவுடைய நல்லே எனவே இந்த தங்கத்தை கல்லிலேயே உரசுவது போன்று எங்களுடைய வாழ்க்கையை இப்ராஹிம் அலி அவர்களுடைய வாழ்க்கையோடு உரசி பார்ப்பதற்கு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நல்ல காலமாக இந்த ஹஜ்டைய காலம் அமைந்திருக்கிறது மாத்திரமல்ல இந்த காலப்பிரிவிலை நாங்கள் உகையாவே கொடுப்பதற்கும் முயற்சிக்கலாம் இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நாம் இருப்பது ஒரு சிறுபான்மை நாட்டில் இப்படியான சந்தர்ப்பத்திலே குர்பானை கொடுப்பதற்கு முயற்சிக்கின்ற பொழுதும் இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் நாங்கள் நினைத்தவாறெல்லாம் அந்த மிருகங்களை ஒட்டிச் செல்வது அறுப்பது அந்த மிருகங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படும் வகையில் அந்த மிருகங்களை வதைப்பது எல்லாம் இஸ்லாமத்திலே இல்லாத விஷயங்கள் அறுக்கின்ற முறையாக அறுக்க வேண்டும் அந்த மிருகத்துக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ சட்ட விதிகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது எனவே அந்த மிருகங்களை அறுக்கின்றவர்கள் அறுப்பதற்கு முயற்சிப்பவர்கள் ஏற்பாடு செய்பவர்கள் எல்லோரும் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் அதிலே தவறு விடுவோமாக இருந்தால் முதலாவது அல்லாவுடைய கோபாவேசத்திற்கு நாங்கள் உள்ளாக வேண்டி வரும் இரண்டாவது இந்த நாட்டின் சட்டத்தால் நாங்கள் பிடிக்கப்படுவோம் ஏனைய சமுதாயத்தவர்கள் எங்களை பற்றிய ஒரு பிழையான ஒரு மனப்பதிவையை எடுத்துக் கொள்வார்கள் முஸ்லீம்கள் என்றால் சுத்தம் இல்லாதவர்கள் என்ற ஒரு கருத்து அவர்களுடைய உள்ளத்திலே வரக்கூடாது நாம் இந்த உரியாவுடைய மிருகங்களை அறுத்து முடித்ததற்கு பின்னால் அவற்றினுடைய தோல் அவற்றினுடைய எலும்புகள் அவற்றினுடைய தலை போன்றவற்றை உரிய முறையிலே நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் பாதைகளிலே அவற்றினுடைய இரத்தம் ஓடுகின்ற அளவுக்கு நாம் அவற்றை அறுப்போமாக இருந்தால் நிச்சயமாகாது பெரும்பான்மை சமூகத்தவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஆத்திரத்தை ஒரு ஆவேசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மறந்துவிடக்கூடாது அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு விஷயத்தை அழுத்தமாக இந்த சந்தர்ப்பத்திலே சொல்ல வேண்டும் அதுதான் நாம் பெருநாளை கொண்டாடுவதற்காக வேண்டி தயாராகொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு பத்து நாளிலே அந்த பெருநாள் வந்துவிடும் இப்படியே அந்த சந்தர்ப்பத்திலே நாம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை கொஞ்சம் மனசில் எடுக்க வேண்டும் இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் நிறைய மக்கள் இல்லை அவர்களுக்கு அன்றாடம் உண்ணுவதற்கு கூட உணவு இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் மூன்று நேரம் சாப்பிட்டவர்கள் இரண்டு நேரம் சாப்பிடுகிறார்கள் ஒரு நேரம் சாப்பிடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் தங்களுடைய வீட்டின் மின்சார பில்லை கட்டிக்கொள்வதற்கு வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று லைட் பில்லை கட்டிக்கொள்வதற்கு வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் வீட்டிலே இருக்கின்ற நீண்ட நோயாளிகள் நீண்டகால நோயாளிகளாக இருப்பவர்களுடைய மருந்துகளை பார்மசியிலே சென்று வாங்கிக் கொள்வதற்கு கூட வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பெருநாளுடைய தினத்திலே நாம் ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது நாம் வீண்புரையும் செய்யக்கூடாது நாம் யோசிக்க எமது பக்கத்திலே வீட்டிலே இருக்கின்றவர்கள் யார் அவர்களுடைய நிலை அவர்கள் சாப்பிட்டார்களா அவர்கள் உடுக்குவிடுத்தார்களா அவர்களுடைய பிள்ளைகளுடைய மனக்குமுரன்கள் என்ன அவர்களுடைய தேவைகள் என்ன என்று ஆ குறைந்தது எமது தெருவிலே எமது பக்கத்து வீட்டிலே இருக்கின்றவர்களை நாங்கள் கட்டாயம் விசாரிக்க வேண்டும் எமது பெற்றார் உறவினர்களை இந்த பெருநாள் தினத்திலே சென்று நாங்கள் சந்திக்க வேண்டும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை போன்று எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நல்ல வீண் விரயம் செய்யக்கூடாது இந்த பெருநாளுடைய தினம் வந்துவிட்டால் பலரும் உணவுக்காக அதே உடுப்புக்காக பயணங்களுக்காக என்று அதிகமான லட்சக்கணக்கான ரூபாய்களை வீண் குரையம் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாவுடைய நல்லே நாம் பெருநாளை கொண்டாட வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் நல்ல புத்தாடைகள் அணிய வேண்டும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது பெருநாள் என்றாலே சந்தோஷத்துக்குரிய நாள் எனவே ருசியான சாப்பாடுகளை சாப்பிடலாம் புத்தாடைகளை அணியலாம் உறவினர்களை சந்திப்பதற்காக வேண்டி பயணங்கள் போகலாம் அதே போன்று உல்லாசமாக இருப்பதற்காக பெருநாளுடைய தினத்திலே தங்களுடைய பிள்ளைகளை மனைவியை ஒவ்வொரு இடங்களுக்கு ஒரு சுற்றுலாவுக்காக வேண்டி அழைத்து செல்லலாம் இதெல்லாம் பெருநாளுடைய அனுமதிக்கத்தக்க விஷயங்கள் எல்லோரும் பிஸியாக இருக்கின்ற காலத்திலே குடும்பத்திற்காக ஒரு நாளை ஒதுக்கி அவர்களோடு ஒரு வெளிப்பயணம் போய் வருவதிலே தவறு கிடையாது ஒரு நல்ல ஆடையை அழிந்து கொள்வதிலே தவறு கிடையாது ஆனாலும் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயத்தை மீண்டும் அழுத்தி சொல்லுகின்றோம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம் நாம் ஒரு ஆடைக்கு பல ஆடைகள் வாங்குகின்ற சந்தர்ப்பத்திலே நாம் அந்த பெருநாளுடைய தினத்தின் காலை வேலை பகல் வேலை இரவு வேலைக்காக வேண்டி மிக ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து மிக உயர்ந்த தின்பண்டங்களை சாப்பாடுகளை தயாரிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஏற்க பெருமை உச்சி விட்டுக்கொண்டும் அன்றைய தினத்தை எப்படி கழிப்பவோம் என்ற ஒரு பெரிய கவலையோடு இருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் அல்ல சகோதரர்களே லட்சக்கணக்கானவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் எமது பெருமிலே இருக்கிறார்கள் முஸ்லீம் சமூகத்திலே இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத சமூகங்களிலே இருக்கிறார்கள் நாம் பாவம் செய்யக்கூடாது வீண் விரயம் என்பது ஒரு பாவம் அது ஷைதானுடைய நடவடிக்கை என்று அல்லாஹத்தாலும் சொல்லிக் காட்டுகின்றான் அல்லாஹு சொல்லுகின்றார்களோ அவர்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் எனவே நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயையும் பெருநாளுடைய தினத்துக்கு முன்னாலும் பெருநாளுடைய தினத்திலும் அதற்கு பின்னாலும் ஹலாலான முறையிலே செலவழிப்பதற்கு ஹலாலான முறையிலே அவற்றையெல்லாம் பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஞானத்துக்களை அல்லாஹு தாலா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அல்லாவுடைய நெழடியார்களே பலரும் இருக்கிறார்கள் மிக கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களோடு பேச முடியாத அளவுக்கும் அவர்கள் மிகவும் கூச்சத்தோடு தங்களுடைய பிரச்சினைகளை சொல்லி வெட்டமடைய வேண்டுமே என்பதற்காக வேண்டி சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் அதாவது நல்லடியார்பை பற்றி சொல்லுகின்றான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தகருடைய நேரத்திலே எழுந்தி அவர்கள் அல்லாவிடத்திலே இஸ் புகார் செய்வார்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்றும் அதே நேரத்தில் அப்படியாக இருந்தால் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலான உறவு மிக்க இருக்கும் அதே நேரத்திலே அதே மனிதர்கள் அவர்களுடைய சொத்துக்களிலே கேட்டு வருபவர்களுக்கும் அதே நேரம் கேட்டு வருவதற்கு தயங்குகின்றவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார்கள் அல்லாஹலி நல்லே அந்த புரக வருபவர்கள் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள் என்பது போலவே கேட்டு தயங்குகின்ற வெட்கப்படுகின்ற கூச்சப்படுகின்ற சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்ள என்று இருக்கின்ற பலரும் இருக்கிறார்கள் சமூகத்தில் அவர்களை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுடைய கண்ணீரை நாங்கள் துடைக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல வேண்டும் எங்களால் லட்சக்கணக்கில் தான் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட ஒரு நூறு ரூபாயை ஒரு இருநூறு ரூபாயையாவது கொடுத்து சந்தோஷப்பட வேண்டும் இன்று இந்த மசிதுக்கு வந்திருக்கின்ற அடியார்களை அல்லாவுடைய நல்லடியார்களை நாங்கள் ஒரு தைரியம் எடுப்போம் இன்ஷா அல்லா பெருநாளுடைய தினத்திலே நான் ஒரு நல்ல வேலை குடும்பம் ஒன்றை எப்படியாவது முழு நாளுக்கு உணவுகளை கொடுத்து நான் கவனிப்பேன் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை எடுப்போம் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோடையார்களேவினுடைய நோக்கம் அதுதான் நோக்கத்தை பற்றி அல்லாஹு காலா சொல்கின்றான் கேட்டு வருபவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் அத்தனை முல் காணி அவள் கேட்டு வருபவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் நீங்கள் அதிலிருந்து கொடுங்கள் என்று சொல்லுகிறான் இன்னும் ஒரு கட்டத்திலே சொல்லுகிறான் பகுலு மின்ஹா பபீர் தரித்திரக்காரனுக்கும் வேலைக்கும் அதிலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் அல்லாவுடைய நிலடியார்களே மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் சாப்பிடலாம் மூன்றில் ஒரு பகுதியை உறவினர்களுக்கு கொடுக்கலாம் மூன்றில் ஒரு பகுதியை வேலைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயமாக இருக்கிறது அல்லாவுடைய நிலடியார்களே எனவே இந்த இதுவரை பேசப்பட்ட விஷயங்களை சாராம்சமாக சொல்லுவதாக இருந்தால் நாங்கள் இருக்கின்ற மாதம் துல்ஹிஜா மாதம் நான்கு புனிதமான மாதங்களிலே ஒரு மாதம் இந்த மாதத்தின் முதல் பத்து நாட்களும் புனிதமான நாட்கள் அதிலே செய்யப்படுகின்ற அமல்களை பொறுத்தில ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விடவும் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான அவை இருக்கும் என்று கண்மணியான சல்லம் பாஹு வலைவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்பதாவது நாள் அரபா பத்தாவது நாள் பெருநாளுடைய தினம் மற்றைய பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் ஐயாமுத்த ஸ்ரீ புனிதமான நாட்கள் அதேபோன்று இந்த மதத்திலே ஹஜ்ஜி என்பது ஒரு புனிதமான ஒரு மகா கடமையாக ஆக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் இப்ராஹிம் அலி இஸ்வாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கொள்கையை அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய சிந்தனைகளை நாங்கள் எமது வாழ்க்கையிலே அடிக்கடி நினைத்துக் கொள்ள வேண்டும் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் ஹஜ்ஜி கடமை எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அதனை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தையும் இந்த இடத்திலே கடைசியாக இந்த பெருநாளை கொண்டாடுவதற்காக இருக்கின்ற தனவந்தர்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது என்ற நியாபக்கத்தினோ அதுதான் இந்த வீண் திரையம் இந்த சொத்துக்களை வீண் வீணாக ஊதாரி தரத்தோடு செலவழிப்பதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் நாம் வாழுகின்ற நாடு மிகவும் பயங்கரமான வறுமையிலே பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த ஒரு கட்டாய கடமை எங்களுக்கு இருக்கிறது அல்லாஹு தாலாவும் கூட எங்களை அங்கீகரிப்பான் வல்ல நாயன் எம் அனைவரையும் பொருந்தி கொள்வானாக இந்த மக்ஸீதிலே இருந்து உன்னிடத்திலே கேட்கின்றோம் முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல உலகத்திலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்து தருவாயாக ராஜாவுடைய அந்த பிரதேசத்திலே இருந்து அல்லல் பட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்காக அவர்கள் சார்பாக இந்த மசீதிலே இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே இந்த கொசுபாவுடைய சந்தர்ப்பத்திலே உங்களுக்காக உன்னிடத்திலே கையேந்துகன் போகிய அவர்களுடைய மனதிலே நிம்மதியை கொடுத்தாயாக அவர்களுக்கு யாரெல்லாம் அட்டூழியம் செய்கின்றார்களோ அவர்களை நீ முழுமையாக கவனித்துக் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக இல்லாவிட்டால் அவர்களை நீ அழித்து விடுவாயாக மக்களுடைய வாழ்க்கையில நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயாக நல்லதொரு எதிர்காலத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக இந்த வரக்கூடிய பெருநாளை கொண்டாடக்கூடிய அமல் இவாதத்துக்களிலே ஈடுபடக்கூடிய இந்த பத்து ஈடுபடக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அனைவருக்கும் மசீபாக்குவாயாகும் மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய உன்னதமான பாக்கியத்தையும் அனைவருக்கும் மசீபாக்குவாயாகும் நாளை மறும உன்னை சந்திக்கின்ற பொழுது கல்புன் சலீம் எனப்படக்கூடிய அந்த தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்கின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அசைவாக்குவாயாக ஆமீர்